சுபாவமாகபா இயல்பாகியம் அனாதியாம் கோஷம் எது கோஷம் அனாதியான கோஷம் இப்போ வந்தது இல்லை நாளைக்கு வந்தது இல்லை இது அநாதி அது அநாதி வளர்ந்துட்டு வந்துட்டு சொல்ல முடியாது நிகிழமாம் விவகாரத்தை நிர்வகிக்கின்ற ஜீவன் நிகழம் கிளம்ப குறைவு நிகழம்னா நிறையான அர்த்தம் குறைவில்லாது ஏராளமான விவகாரங்களை நிர்வகிக்கின்ற ஜீவனானவன் புகழ் சொல்லான் என்ற அறம் பாவம் புண்ணிய பாவங்கள் யாவும் அனைத்தும் பூர்வம் பூர்வ வாதனைக்கு அதான் முஞ்சென்று சம்பாதித்திருந்த வாசனைகளுக்கு தகுவதாய் பொருத்தமாய் செய்து அவற்றால் தாக்கிய பயன் புஷிக்கும் ஜென்மங்களில் செஞ்ச வாசனை இருக்கின்றனவே அதன் காரணமாகத்தான் இப்போது தொடர்ச்சி தான் நாம் அதனால தான் ஒரே மாதிரி ஆசைகள் வர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை ஏன் ஜென்மங்களில் செஞ்ச அந்த வாசனைகள் வளர பல விதமாக இருக்குது ஆசைகள் எல்லாம் பல விதமாக காரணம் இதுதான் ஒரு ஒருத்தருக்கு ஆசை இருந்தோன்னா அதே பொருள் எல்லாேருக்கும் வர்றதில் சில பேருக்கு வரும் அப்படின்னா அவர்களுக்கு ஜென்மாந்திரங்களில் அந்த பொருள் இச்சை இருக்குது அப்படிப்பட்டவர்கள் சில பேர் மூணு சேர்ந்துக்குவாங்க பெரும்பான்னு அது வாசனா பிரகாரம்தான் அதனால் அந்த கூட ஜென்மங்களில் எந்தெந்த வாசனைகள் பழகிருக்கோமோ அந்த வாசனைகள் இந்த ஜென்மத்தை தொடரும் இப்போதும் வாசனை சம்பாதிச்சுட்டே இருக்கும் இந்த வாசனைகளும் அதோடு சேர்ந்துடும் புதுசாக உண்டாக்கும் இது இதெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு அவற்றால் தாக்கிய பயன் அதனால் உண்டாகின்ற பிரயோஜனத்தை அனுபவிக்கும் ஊசிக்கும் அந்த பிரயோஜனம் என்ன சுகமோ துக்கமோ ரெண்டும் பிரயோஜனம்தான் ரெண்டும் அனுபவிக்க வேண்டியது தான் அதனால இந்த ஜீவனானவன் வாசலா பிரகாரம் சென்று அதன் காரணமாக செய்யக்கூடிய காரியங்களில் காரியங்களும் அதனால் வரக்கூடிய பயன்களையும் அணிவித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னார் விரிவூறும் கோஷ மீது விசித்திர யோனியற்குள் மருவிய கீழும் மேலும் மாறாது திரியும் மற்றும் பரவிய ஜாக்கிராதே பலவித அவத்தை மேவும் சுகதுக்கங்கள் பெருகவே புசிக்கும் இதே இது இந்த விஞ்ஞானமய கோஷமானது விரிவுரும் கோஷம் ஈது அதாவது அதிகமான மறைக்க கொடுக்கிறது இதுதான் விசித்திர யோனிகளுக்குள் மருவியே கீழும் மேலும் மாறாது தெரியும் விசித்திர யோனிகள் சரீரம் அது விசித்திரமானதுன்னா ஈரேழு பதினாலு லோகங்களில் எழுகை பிறப்பு தேவர் மனிதர் நடப்பன நீந்தவன நிற்பனை பரப்பனை ஊர்வனை நிற்பன என்று சொல்லக்கூடிய எழுகை பிறப்புள்ள எண்பத்தி நாலு ஜீவபேதங்கள் அப்படி சொல்லப்பட்டுள்ள இவ்வளோ வழியும் சுற்றிக்கிட்டே இருக்குமா வித்தது காரணம் இந்த அபிமானம் தான் காணும் அஞ்சான் காலத்தில் அவ்வளோ மோகம் செய்யும் அதனால இருவரும் கோஷம் ஏது விசித்திர யோனிகளுக்குள் மருவியே பொருந்தியே கீழும் மேலும் மேலோகங்களுக்கு சொல்வது கீழ் லோகங்கள் வர்றது பாதாளத்தில் போடுறது சொர்க்கமதியாக அந்த அவசையிலும் விவகாரம் பண்ணிட்டுருக்கு பரவிய ஜாக்கிராதி பலவித அவத்தை மேவும் பிரிவுறு சுக்கங்கள் பெருகவே புசிக்கும் நானாவிதமான சுகதுக்கங்களை விசாரமாக அணிவித்து கொண்டே இருக்கும் அதான் இதுக்கு இது அஞ்ஞான காலத்தில் எல்லா இவர்களும் சேர்ந்ததுதான் அந்த கோடி ஜென்மங்கள் எடுத்த காரணத்தினால்தான் பிரார்த்தம் ஒரு மாதிரியே அமையதில்லை ஏதோ ஒத்த கருத்தோடைய ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அது அபூர்வந்தான் கடிச்சவரை நீடிச்சாக்க ஏன்னா அது பிரார்த்தை இடம் கொடுத்தா தானே குடும்பத்தில் ஒத்துமை இருக்காங்கன்னா அது பெரும் புண்ணியம்தான் இந்த சண்ட சச்சர் வந்து அது ஆச்சரியப்படுறது இல்லை ஒத்துமை இருந்தது ஆச்சரியப்படணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு புண்ணியம் இருக்குதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் புண்ணியம் இருக்கு கஷ்டந்தான் எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ பாக புண்ணியங்கள் செய்து எத்தனையோ செய்கிறங்கள்ல ஏழுத்தாள் இருக்கும் போது ஒற்றுமை கடிச்சோருக்கு இருக்கணுங்கிற ஆச்சரியம் தான் இருக்க முடியாது ஒரு சில பேர்கள் இருக்குன்னா அதுதான் ஆச்சரியம் இல்லாத ஆச்சரியம் கிடையாது ஆகவே இந்த விஞ்ஞானமயத்துடைய மகிமை இதுதான் மணிவார் சொல்றார் புல்லாய் பூடாக் புழுவாய் மரமாகி பல்வீரமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுவராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பரந்தளைத்தேன் என் பெருமான் அப்படின்னார் எல்லா பிற பிறந்த ஏ அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு விளங்குதோ சொல்றாங்க ஒத்துக்கிறாங்க அஞ்ஞானிகளுக்கு விளங்குறதும் இல்லை சொல்றதில்லை ஒத்துக்கிறது இல்லை இது அஞ்ஞானிகளே வித்தியாசம் ஏன்னா காரிபிரமங்கள் தவிர மற்ற எல்லா உபாதிகளும் பிறந்து பிறந்து இறக்குதான் வேணும் அவர்களுக்காக சில அம்சங்கள் அவருடைய அம்சங்கள் எல்லாம் பிறந்து இறக்குது அவதாரங்கன்னு சொல்கிறது முழுமையாக பிறக்கிறது இல்லை இறக்குறதில்லை அம்சங்கள் ஒரு பிரிவுகள் அது இறக்குது பிறக்குது அதெல்லாம் மற்ற எல்லோருமே பறக்க வேண்டிய இறக்க வேண்டிய வழியே கிடையாது இதெல்லாம் யாருக்கும் சொல்கிறது விவேகளுக்கு விஷயமே வழியே அறிவேக்குள்ள விஷயம் இல்லை அவர்களுக்கு சொன்னாலும் ஒப்புக்க மாட்டாங்க அவர் புரியாது அதனால் அவர்களுக்குள்ள பேச்சில்லை ஞானமார்க்கம் யாருக்கே ஒரு சில பேர்களுக்கு தான் மூச்சுக்களுக்கு மட்டும்தான் மற்ற உலகத்தில் அத்தனை பேரும் ஞான மார்க்கம் பொருந்தாது ஞான மார்க்கம் மட்டுமில்லை எல்லா மார்க்கம் எல்லோரும் பொருந்தறது இல்லைன்னாலும் கூட ஞான மார்க்கம் ஒரு மிக மிக சில பேர் தான் ஆனால் அவர்களாக ஏற்றுக்கணும் மற்றவர்கள் இந்த பிறவைகள் இந்த வாசனைகள் இந்த திட்டம் திட்டங்கள் இதெல்லாம் மற்றவர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க மூச்சுக்கள் அவ்வளோ ஒத்துக்க தான் ஆகணும் இல்லை மூச்சு தந்தில் அர்த்தம் அதனால மறிய கீழும் மேலும் மாறாது தெரியும் மற்றும் மீண்டும் பறவைய ஜாக்கிராதி பலவித அவத்தையை மேவும் பிறுவிறுவ சுகதுக்கங்கள் பெருகவே புசிக்கும் இது எத்தனையோ சுகங்கள் துக்கங்கள் அல்பத்தாயிரம் மகிழும் பாடும் உலகத்தில் பார்க்குறோம் ஏதோ கொஞ்சம் சுகம் வந்ததுன்னா தலைக்கால் தெரியாமல் ஆடுவாங்க கொஞ்சம் உட்காந்தோன்னா மொழியில் முக்கால் போட்டு வந்து அழுவாங்க அழுதாலும் பரவாயில்லை ஒவ்வொரு வீட்டுக்கு போயிடுவாங்க உலகத்தை விட்டே போயிடுவாங்க இதெல்லாம் பாவன் மக்களுக்குள்ள கிறிஸ்து பாவங்கள் அப்படிங்கிறார் தகவல் தேகாதி தம்மின் தன்மகன் தன்ம கண்மங்குணங்கள் அகுதினா சிரமமாதி அகிலமும் எனதே என்று மிகவும் அபிமானிக்கும் மெத்தவும் பரமான்மாவின் தகமையை கேட்டலாலே தடையிலாதி விளங்கும் நூற்றி பதினாலாம் பாட்டு தகவுயில் தேகாதி இந்த தேகம் ஆதி தேன்னால சூழ்நேரம் தான சேரலாம் சேர்த்திக்கணும் இது ஆத்மாவுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது ஆத்மாவுக்கு தேவையில்லாத தான் இருந்தாலும் அஞ்ஞானத்தினால் வந்தது தான் தகவல் தேகாதி தம்மில் தேகாதியில் தர்ம கர்மங் குணங்கள் தர்மம் நல்ல புண்ணியங்கள் கர்மங்கள் பாககர்மங்கள் குணங்கள் சத்ய ரஜஸ்தமஸ் ஆகிய சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் அதன் காரணமாக அகதியின் ஆச்சிரமாதி அவங்களால ஆச்சரமாயி சொன்னதுனாலே வர்ணமும் சேர்த்துக்க வேண்டியதுதான் பிராமண சத்திரிய வைஸ்ரன் பஞ்சமன் சொல்லக்கூடிய வர்ணங்களும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ஆனபுரஸ்தம் தனியாக சொல்லக்கூடிய ஆசிரமங்களும் இதெல்லாம் அகிலமும் எனதே என்று இத்தகைய நிலையில் வரும்போதெல்லாம் எனது எனது என்று சொல்லும் நான் நான் என்றதும் எனது என்பது ரெண்டும் மாறி மாறி சொல்லும் ஒரு பொருள்யே நான்கும் எனது அங்கும் நான் பருத்தியன் இழைத்தேன் கட்டையே நட்டேன்னு சொல்லும் என் செய்கிறன் பருத்தது என் செய்கிற இழைத்தது என் செய்கிறன் கட்டேன் என் செய்கிற ஒய்யாரும் சொல்லும் இதுதான் அத்தியாவசம் ஏன் ஏயே இப்படி செய்ய சொல்றேன் கேட்டு பார்த்தா அப்போ வந்து நம்மளை திரும்பி பார்ப்பான் யார் ராணி புதுசாக போலி இப்படி ஒரு கேள்வி கேட்டதே இல்லை இருக்கும் அப்படிமா ஏயா ஒரு பொருள்லையே ரெண்டு தன்மையில் கற்பியே இந்த மைக் எனதுன்னு சொன்னால் பொறுத்து வந்தான் நானும்னு சொல்ல முடியுமா இந்த புத்தகம் எனதுங்களாம் அதுக்கு பொறுத்து வந்தான் நானும் சொல்ல புத்தகம் நான் சொல்லுவாங்களா மேஜை நான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டான் எனதுன்னு சொல்லலாம் அதே போல் சரீரத்தை எனதுன்னு சொல்லுங்க இல்லை நானுன்னு தான் சொல்லுங்க என்னன்னு சொல்லப்படாது அது சொல்லு சொல்லப்படாது இது சொல்லலாம் சொல்லப்படாது ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் யோசனை வரும் என்னடா இது நான் பெரிய பண்டிதனானே பெரிதும் பண்டிதனானாலும் பிரிவனானாலும் அண்ணர் நான் பெரிய பட்டவாரி என்ன போய் இந்த கேள்வி கேட்டு சொல்கிறானாவே அப்படின்னு அப்போ தான் கொஞ்சம் இந்த நேர்வடும் ஒரு பொருளை ரெண்டு சித்திக்காது தன்மை பொருள் உடமை பொருள் சித்திக்கவே சித்திக்காது அப்போது சரீரத்தில் நான் என்றும் எனது மாறி மாறி செய்கிறது இது அது அத்தியாசம் இது அஞ்ஞானம் இது அறியாமையின் அப்படி இருக்கிறது கூடாதுன்னு சொல்கிறார் அகிலமும் எனது என்றே முன் முன்னே அகம் அகம் என்று சொன்னார் இப்போ எனது எனது என்றார் மிகவும் மீது அபிமானிக்கும் தீவிரமாக அபிமானம் செய்யும் மெத்தவும் பரமாத்மாவில் தீவிரமாக பரமாத்மா இடத்திலே தகமையை கிட்டலாலே ஏதோ நிசாமுணி விசேஷத்தினாலே தத்துவ ஞானத்திலே ஊக்கம் அல்லது பகவானுடைய அனுகிரகம் குரு அனுகிரகம் கிடைக்கும்போது தடையில்லாது விளங்கும் அப்போ தான் இது விளங்கும் அதுவரை விளங்காஸ்திரம் படித்து குரு சாஸ்திர குருவினாலையும் ஈஸ்வரனாலேயும் அந்த கணக்கில் பையனாலேயும் கொஞ்சம் நாச்சும் வந்தாக்க புரியும் ஒரு பொருளில் ரெண்டு சொல்ல தப்புன்னு அப்போ புரியும் எந்த எந்த பொருளையும் ரெண்டு சித்திக்காது அதே போல் ரெண்டு சித்திக்காது அதேபோல் நான் பார்த்தேன் அப்படிங்கிறேன் சரி என் கண் பார்த்தது அப்படின்னு சொல்லாமா பார்வை கண்ணுக்குரியதுதான் அது போய் நான் சொல்லக்கூடாது கண் பார்த்தது உண்மை அப்போ நான் பார்த்தேனுங்கிறது தப்பு தான் எங்கன்று பார்த்து சரி என் கண்ணே வச்சுக்கோங்க ஆன பிறகு நான் பார்த்தேன் தண்ணி பொருள் சொல்லாமா அது அது குழப்பம்னு அர்த்தம் இப்படிதான் விசாரம் பண்ணணும் இந்த விசாரம் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஆத்மாவுடைய பாகுபாடு தெரியும் நான் ஐஷ்டானம் கோடஸ்திரமும் பிரமே கோடஸன் என்று அப்போது நிச்சயம் உண்டாகும் ஆ நிச்சயம்னா ஞானம்னு பேர் அது எவ்வளோக்காள் திடம் இருக்கு அவ்வளோ கவலு உள்முகமாகும்னு சொல்லப்படும் ஆதலால் ஆன்மாவிற்கே தானகையா உபாதியாகும் கரணங்கற்குள் உளமெனும் கரணத்தென்கண்மா சுத்தும் ஈதினை மயலால் சாரும் நூத்தி பதினாலாவது பாட்டு அதலால் மேலே சொல்லப்பட்ட விளக்கங்கள் காரணமாக ஆன்மாவிற்கு அயற்றான சேதனமான உண்மை சுரூபத்திற்கு ஈது இந்த விஞ்ஞான உய அணுகிய உபாதியாகும் மிகவும் நெருங்கி இருக்கின்ற உபாதியாகும் இதற்கு அப்பால் இருக்கிறது மனமை கோஷம் பிராணவை கோஷம் அணவை கோஷம் எல்லாம் தூரமாக இருக்கு இது மிக நெருக்கமாக இருக்கு ஓதிய கரணங்களுக்குள் முன் சொல்லப்பட்ட ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவர்கள் உள்ள உள் கருணங்களுக்கு உளம் எனும் கரணத்தின்கண் குளம் என்னால் அந்த கர்ணம் அதாவது மனதுன்னு அர்த்தம் உளமெனும் கர்ணத்தின்கண் சோதியாக இளங்கும் பிரகாசமாக விளங்கும் அந்த பிரகாசம் என்ன ஜடப்பிரகாசமாக சதன பிரகாசமாக விளங்கும் ஆன்மா அப்படிப்பட்ட ஆன்மாவானது சுத்த கூடத்தன் எனும் அது கூடத்தன் தான் அதனுடைய பிரதிம்பந்தான் ஜீவன் ஜீவனுக்கு குடசனத்தினால் தொடரவொழிய விஞ்ஞான கோஷ தொட தொடர்பு வேண்டியதில்லை அது இருக்கு இருந்தாலும் கூட விஞ்ஞானவை கோஷ கொண்டிருக்க உணர்வோடு இருக்கலாம் ஒழிய விஞ்ஞானவை கோஷ நான் என்று எனது என்று சொல்லது அத்தியாசமன் பெரும் சோதியாக இலங்கும் ஆன்மா சுத்த கூடத்தனேனும் ஈதினை இந்த விஞ்ஞானவை கோஷத்தை மயலால் மயக்கத்தினாலே நான் என்று எண்ணியே பவத்தை சாரும் நான் நிச்சயித்தேன் நான் அபிமானிக்கிறேன் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் நான் தொட்டேன் நான் போகித்தேன் நான் பரிசுத்தேன் நான் சுவைத்தேன் என்று நான் நான் என்று அதில் ஈடுபட்டு நிச்சயம் செய்திருக்க இதுதான் பவத்தை சாரும் பவம் உண்டாகும் ஆகவே பவத்துக்கு ஏதுவானது விஞ்ஞானமே கோஷம் என்பதிலே இந்த விவகாரத்தில் வளர்க்கிறார் ஞான மையானவான் அவையில் கூடவின் ஞான கோஷம் என்னும் உபாதி சேர்ந்தே ஊனதாத ஆன்மயத்தால் ஒல்லுசை கர்த்தா போலும் ஏனையுன் போக்தா போலும் இளங்கும் எங்கும் மைந்தா இளங்கிடம் ஞான ஆன்மா அறிவே வடிவாயிருக்கின்ற ஆத்மாவானது நவையில் கோடத்தன் எனும் குற்றமில்லாத கோடத்தன் என்று சொல்லப்படும் அவர் இருந்தாலும் ஈன விஞ்ஞான கோஷம் என்னும் இவ்வுபாதி சேர்ந்தேன் இழிபொருந்திய விஞ்ஞான கோஷம் என்று சொல்லக்கூடிய உபாதியோடு சம்மந்தப்படுகிறது ஊன தாதாண்மையத்தால் இழிபொருந்திய ஒற்றுமை சம்பந்தத்தால் ஒன்று செய் கர்த்த போலும் ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய கர்த்தாவை போலவும் ஏனையுள் ஏனை உள் போக்தா போலும் அதன் பயணத்தை ப அனுபவிக்கின்ற போக்தா போலும் மைந்தா சிஷியனே எங்கும் விளங்கிடும் எல்லா இடங்களிலும் அது விளங்கி கொள்ளிருக்கிறது குலசனோ அபோக்தாசங்கன் செமாத்திரம்தான் ஆனால் இந்த விஞ்ஞான முக சம்பந்தம் ஏற்படும் போது அந்த கூட ச நிலத்திலே பிரதிபமாக இருக்கின்ற பிரதமத்துக்கு நான் எனது என்று அறிமானித்து கொண்டு வாஸ்தவமாக நவியல் கோடத்தின்னு சொல்லக்கூடிய அதிஷ்டானத்தில் தான் பட்டிருக்க முடிய விஞ்ஞான வந்து பட்டிருக்கப்பட அதுதான் துக்கத்துக்கு ஏது இதை விசாரித்து பிரித்து மாற்றி அமைக்கணும் பிரிக்கணும் பிரிஞ்ச பிறகு எது நம்மளுக்கு உண்மை சொல்லுவோம் கூட சொல்ல கூட செல்லாம் பற்றி வைக்கணும் பிரிக்கிறது தான் இவ்வளோ வேலை பண்ணுறது பச்சை கொசு வச்சா அதுக்கு பிரிக்கிறது தான் இப்போ எல்லாம் கசா மசாக இருக்குது அதாலுமே சம்மந்தான் ஒற்றுமை சம்மந்தம் இருக்குது பிரிச்சிடணும் அரிசியில் கல்லுமண் நல்லா இருக்குன்னா பிரிச்சிட தான் அப்படியே சமையல் பண்ணால் சாப்பிட முடியாது அது பிரித்தா அப்படி போல் இங்கேயும் கல்லுமண் ஆகிய அந்த பஞ்சகோஷங்களும் பஞ்சகோஷ காரியங்களும் ஆகிய செயல்பாடில் பிரித்தது ஆகணும் கல்லுமண் ஆகியதை பிரித்தாதான் சுத்தமாக அரிசி மிஞ்சுகிற மாதிரி இங்கேயே சுத்தமான ஆத்மா எஞ்சி இருக்கும் அத்தகைய எஞ்சி இருக்கிற ஆத்மா தான் நானே நிச்சயம் பண்ணுறது அதுதான் விவேகம் வைராக்கியம் நிலைத்தாக்க வைராக்கியம் இதுதான் பிரிச்சாரு பிரிக்காது பிரிச்சப்பா விட்டுணும் இது சக்கை சார் முருங்காய் நல்லா தெரிய வந்துடும் பஞ்சகோஷம் எப்படி என்றால் பிணமா உடல் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பது விகாரம் என்று பிரிக்கணும் இது விட்டுட்டு தெரியல வேலை எதுவும் அதான் பிரிச்சுக்கிட்டு ஜீவர்கள்லாம் தூக்கப்படுறாங்க என்ன தூக்கம் ஜீவன் நல்லதாக இருக்காங்க சம்பாதிக்க சாப்பிட்றாங்க அப்புறம் அப்படின்னாக்கா சில காலம் தானே உடைய நிரந்தரமாக இப்போவும் கிடையாது இப்போ பிரிச்சுக்கிறதுனால என்ன நிதரமாக கிடைக்குமான்னா இது நிரந்தரமாக உண்டு நஷ்டமோ லாபமோ அதெல்லாம் கரிகலங்களோடு சார்ந்தது ஆத்மாவுக்கு இல்லை நிச்சயம் இருக்கிறதுனால எல்லா காலங்களிலும் அமைதி ஏற்படுகிறது அந்த அமைதித்தன்மை தான் ஆத்மவிசாரம்னு பேர் அது அமைதியான வரக்கூடிய ஆனந்தம் தான் ஆத்மானந்தம்னு பேர் இப்படிப்பட்ட நிலையை இந்த விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணணுங்கிறது தான் காரணம் அதனால் ஜாக்கிராதி பலவித அவத்தையுமே இந்த பட்டம் யானவான்மான் அவையில் கூடத்தனேனும் ஈன விஞ்ஞான கோஷம் என்னும் பாதி சேர்ந்தே உனது அதான்மையத்தால் ஒன்றும் ஒன்று செய்ய அதாவது அத்தியாசனால் சம்பந்தப்பட்டு கர்த்தா போலும் ஏனை உள் அனுபவிக்கின்ற போக்தா போலும் இளங்கிடம் எங்கும் இளங்கிடம் சிசியனேன் சொல்றார் நித்தமும் இந்தவான் நிகழபூரணமே ஏனும் புத்திராதான்மையத்தால் பொய்பரி பரிச்சேதமேவி மித்தையாய் தன்னை மிகவுமே வேறாய்க் காணும் கொத்துரு மண்ணின் வேறாய் குடத்தினை காண்பதே போல் நித்தமும் இந்தவான் நாள்தோறும் இந்த ஆத்மாவானது நீல பூர்ணமே ஏனும் எப்போதும் குறைவில்லாத பூர்ணமாக இருந்தாலும் கூட புத்தி தாதான்மையற்றால் அது விஞ்ஞானமே கோ சொல்லக்கூடிய இந்த புத்தியிலே ஒற்றுமை சம்பந்தத்தினால் பொய் பரிட்சேதமேவி பொய்யாக சிறிய உணர்வு உண்டாகிறது சின்ன புத்தி வந்துடுது பெரிய புத்தி போயிடுச்சு அவனது சாந்தபுரமாக இருக்க இப்போ சரியளவுக்கு தான் நான்ங்கிற புத்தி வந்துடுச்சு மித்தையாய் போற்றா மாத்திரமாய் தன்னை தன்னின் மிகவுமே வேறாய் காணும் ஆத்மாவை ஆத்மாடுத்திலிருந்து வேறாக உறுதியாக பார்க்கும் கொத்தொரு மண்ணின் வேறாய் குடத்தினை காண்பதே போல் பக்குவமாக இருக்கின்ற அந்த மண் திரளை இருக்கே அதற்கு அன்னியமாக குடம் இல்லை ஆனாலும் கூட மண் வேறு குடம் வேறுங்கிற அஞ்ஞான காலத்தில் பார்க்குறோம் மண் சிந்தனையே இல்லை குடை சிந்தனையாக இருக்குது நல்லா இருக்குது குடை என்ன வேலை வாங்கினேன் இந்த வேலைக்கு எப்படி கொடுத்தாங்க இது வாங்கி நாலஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் உடையாமல் நல்லா இருக்கப்பா நல்ல உறுதியான குடம் எழுதி இப்படி குட வாரமும் இருக்க அப்படி போல் புத்தியின் விவகாரத்து இந்த லௌகிக விவகாரம் இருக்கக்கூடிய அதிஷ்டானமாகிய கோடத்து விவகாரமே கிடையாது மண்ணுங்கிற ஞாபகமே இல்லை கொடுத்த விவகாரம் நடக்குது மண்ணு தான் சொல்கிறதெல்லாம் மண்ணு அப்படி போல் அதிஷ்டான சீனமாக ப்ரமம் எல்லா வாரம் காரணமாக இருக்குது ஆனாலும் இந்த பஞ்சகோஷங்கள் விவகாரம் தான் செஞ்சிக்கிட்டு ஒத்தொரு மண்ணின் வேராய் குடத்தினை காண்பதேபோல் பொய்யாக இந்த பஞ்சகோஷங்கள்ல நான் நான் எனது எனது என்று விவாரம் பண்றதுதான் என்பது இங்கு சொல்லப்படுகிறது புத்திரவான் மாவென்றும் பூரண வேகரூபம் ஒத்துழா சுபாவமேனும் உபாதி என் சம்பந்தத்தால் ஒத்துடை தர்மம் தன்னை அனுசரி தது போன்றும் மெத்திய வயோவிகாரம் மேவிய வன்னியை போல் விவே சொடாமனில் இருநூத்தி இருபதாவது பாட்டு விஞ்ஞானவை கோஷம் சொல்லிட்டு வர்றார் விஞ்ஞானமை கோஷத்தில் கர்த்தா பக்தா தன்னை உண்டாக்கி பந்தப்படுத்துகிறது என்பது கருத்து அத்தகைய கர்த்தா தன்மை போக்தா தன்மை இது இருக்கிறதுனாலே ஆத்மாக அசங்கன் சிம்மாத்தனாக இருக்கின்ற அதனை கர்த்தாபோக்தாவாக கற்பித்து பந்தப்படுத்துகிறது மனோமை வோசம் கர்ண கர்ணபாவனை கொண்டு செயல்படுகிறது அதனால் அந்த கருணத்தில் ரெண்டு பிரிவுகளாக பிரித்தார்கள் இது கர்த்தாபாவனை அது கர்ணபாவனை ஆகவே இந்த பாவனையை மாற்றி அமைக்கணும் என்பதை விளக்கமாக சொல்லிட்டு வர்றார் இப்போது புத்திர ஏ சிசியனே ஆன்மா தன் உண்மை ஸ்வரூபம் என்றும் பூர்ணமாக பூர்ணா ஏகரூபம் என்றார் அது பூர்ணமாக இருக்கிறது ஏகர் ஒரே வடிவம் தான் இந்து மதத்தில் ஏகம் ஏவாத்வேதம் ஒன்றே தான் சொல்லுது ஒரு கடல் ஒருவர் தான் அந்த கடவுள் விசாரதிஷ்டிக்கு நிர்குணபுரமாக இருக்கார் அதன் பிறகு யோகாரதிஷ்டிக்கு கானபுரமாக இருக்கார் அவசார திருஷ்டிக்கு அநேகடிமாக இருக்கார் பிரம்மசூத்ரா முதலான அநேக ரூபங்களாக தோட்டுக்கிறார் அது திருஷ்டிகோணமே தவிர வேறு கிடையாது அது பிரம் அந்த க நம்முடைய உண்மைஸ்வரூபம் அதுதான் அந்த உண்மை சுவரவத்தை நான் அவச்சாரதிஷ்டையில் இறைவன் அநேகம் என்று பார்க்குறோம் அதேபோல் ஜீவர்களே அநேகம் என்று பார்க்குறோம் அவசாரதிஷ்டையில் ஜீவர்களும் அநேகர் ஒரே ஜீவன் அது ஒரு ஜீவனாக கொண்டு அநேக ஜீவராக பார்க்குறாங்க எதனாலே அவசார திசையும் உபாதி கொண்டு ஜீவனும் உருவம் வம்தான் விசாரதிருஷ்டிக்கு அவசாரதிஷ்டிக்கு உருவம் இறைவன் உருவம் அல்லன் ஔச்சாரதிஷ்டிக்கு உருவம் தான் விசாரதிஷ்டிக்கு உருவம் அல்லன் அதெல்லாம் அத்வீதத்தில் சொல்லக்கூடிய விளக்கங்கள் துவேஜத்தில் அந்த விளக்கங்கள் கிடையாது அதனால ஜீவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுவன்னா ஈஸ்வரன் பற்றி சொல்லவும் தெரிஞ்சுக்கலாம் ஜீன் எப்போதும் ஏமாறுதான் அறிக்கான செய்த எப்படியும் அப்படித்தான் இது உபார சம்பந்தத்தினாலே பலவேறாக விவகாரம் பண்ணுறான்பது கருத்து அதான் சொல்கிறார் போத்திர ஆன்மா உண்மை சுவரூபமான ஆன்மாவானது என்றும் எந்த காலத்தும் பூரண ஏக ரூபம் அது பரிபூர்ணமாக இருக்கிறதோட ஒரே வடிவமாயும் இருக்கின்ற வடிவம்தான் ஒத்து உள சுபாவனும் அப்படி பொருந்திருக்கின்ற இயல்பாக இருந்தாலும் கூட உபாதியின் சம்பந்தத்தால் எந்த உபாதியை எப்போது சம்பந்தம் ஏற்படுகிறதோ அந்த உபாதியின் காரணமாக அத்துடை தர்மம் தன்னை அனுசரித்து அந்த உபாதி எந்த தர்மமோ அந்த தர்மத்தை அனுசரித்து அது அதுபோல் தோன்றும் அதுபோல் தோணும் மழைநீர் ஒரே மாதிரி மதுரைச் சொல்ல ஆனால் அது நிலத்தில் விழும்போது அங்கங்கே நிலத்துக்கு தகுந்த மாதிரி இயல் மாறுது நிலத்த இயல்பாக நீர் தீர்வது போல் என்ன அது மாறுது உப்பு தண்ணி கலர் இப்படிப்பட்ட நிலங்கரிகளே விழுந்து தண்ணி சுபாக மாறி போதும் தண்ணி பற்றி சொல்கிறோம் இது தண்ணி உப்பு தண்ணி தண்ணிங்கிற பொது சொல் இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்ட உப்பு தண்ணி இது தண்ணி இது கருப்பு தண்ணி வெள்ளை தண்ணி என்று பிரிக்கிறோம் அப்படி போல் ஆத்மா ஒரு படித்தனமாக இருந்தாலும் ஒவ்வாறு வேகத்தினால மெத்திய அயோவிகாரம் அயம் என்ன இரும்பு இரும்புடைய மாறுதல்கள் எப்படி இருக்கிறது அது அதுபோல் மேவிய வன்னியை போல் இரும்பு நீளமாக இருக்கும் வட்டமாக இருக்கும் அல்லது சதுரமாக இருக்கலாம் அதோடு சேர்ந்த அக்னி அதே மாதிரி தெரியுது அக்னிக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மை தான் உண்டு ஆனால் இது அயோ சம்பந்தம் ஏற்படும் நெருப்பு நீளமாக இருக்குது நெருப்பு வட்டமாக இருக்கு நெருப்பு சதுரமாக இருக்குது என்று விவகாரம் நடக்குது அப்படி போல ஜீவர்கள் விவகார சம்பந்தத்தினாலே இந்த ஊருக்காரன் இந்த ஜாதிகாரன் நான் சின்னவன் பெரியவன் நான் துகி துக்கி இப்படி விவகாரங்கள் நடக்கின்றன என்று இந்த பாட்டில் சொல்வது என்னாலும் ஒரு நோக்கி இனமில் சீடன் கேட்பான் பன்னியா வான்மாவிற்கு பகர்ந்த விஜீவ பாவம் மன்னியமையலாலேனும் மட்டுமே எவற்றாலேனும் தின் துண்ணிலு மேலிவற்றில் தோன்றிய சங்கை சொல்வேன் இருபத்தி இருபத்தோறாவது பாட்டு என்று முன் பாட்டிலே குரு சொன்ன என்னலும் குருவை நோக்கி அப்படிப்பட்ட ஞானாச்சாரியை பார்த்து இனமில் சேடன் கேட்பான் உத்தமமான சேடனானவன் கேட்க ஆரம்பிக்கிறான் பன்னிய ஆன்மாவிற்கு இதுவரைக்கும் விசாரம் செய்யப்பட்ட விசாரம் செய்து கொண்டிருந்தோமே இந்த ஆத்மாவிற்கு பகர்ந்த இஜீவாவம் சொல்லப்பட்ட இந்த ஜீவ இயல்பு மன்னிய மயலாள எனும் அந்த மயக்கத்தினாலாக இருக்கட்டும் மட்டுமே மாறாக எவற்றாலேனும் இருக்கட்டும் துணிடு மேல் பொருந்துமே ஆனால் இவற்றில் தோன்றிய சங்கை சொல்வேன் அதற்கு ஒரு நான் கேள்வி கேட்குறேன்னார் அது எந்த ரூபத்தில் சம்பந்தப்படுதோ இருக்கட்டும் ஆனாலும் எனக்கு ஒரு சங்கை அதிலிருந்து தெரிகிறது அது சங்கையை அடுத்த பாட்டில் சொல்கிறேன்னா ஏதமாம் ஜீவபாவா தேதுவா இசையுபாதிக்கு ஆதி இல்லாததாலே அழிவில்லாதாக வேண்டும் நாதனே அநாதிக் எல்லாம் நாசமும் இல்லை என்றோ ஆதலால் ஜீவபாவம் அழிவிலா நித்தமாமே எண்ணூத்தி இருபத்தி பாட்டு ஏதமாம் ஜீவபாவத்து குற்றம் பொருந்தி இந்த ஜீவபாவம் இருக்கே இது ஏதுவாய் இசை உபாதிக்கு ஆதி இல்லாததாலே பொருந்திய இந்த உபாதிக்கு ஆதி இல்லை அநாதின்னு சொல்லப்படுகிறது அப்படி அ அனாதின்னு இருந்தால் அழிவில்லாத வேண்டும் அனாதிக்கெல்லாம் அழிவு அனாதியா அழிவில்லாதாகும் நாதனே ஒரு நாதரே அநாதிகெல்லாம் நாசமும் இல்லை என்றோ அநாதின்னு சொன்னால் அது நாசம் சொல்ல முடியும் சொல்லக்கூடாது ஆதலால் அப்படி இருக்கிற காரணத்தினாலே ஜீவபாவம் அழிவிழா நித்தமாமே சம்சாரம் என்றுமே நீங்காதாமே ஆதலான் ஓற்றப்பேற்றை அடைந்துடும் நீதி அண்ணன் நாதனே இந்த சங்கை நசிப்பதற்குத்தரத்தை ஓதினி உத்தரம் குறவன் சொல்வான் மூணாவது போட்டு இதனால் இப்படி மேல்பாட்டில் அனாதியாக இருக்கின்ற பொருள் எல்லாம் அந்தமில்லவா என் இலக்கணப்படிக்கு இந்த காரணத்தினாலே இச்சம்சாரம் என்றுமே நீங்காதாமே இது எப்போது நீங்க நீங்காமல் போய்விடும் அல்லவா அதனால் அப்படி இருக்கிற காரணத்தினால் மோட்சப்பேற்றை அடைந்துவிடும் நீதி எங்கன் முத்தி அடைய முடியும்னு சொல்கிறீங்களே அது எப்படி முடியும் பந்தப்பட்டவர்கள் அனாதிகாலம் தொட்டு பந்தப்பட்டுன்னு சொன்னாக்கா அப்புறம் அழிவும் அது இல்லைன்னு தான் சொல்லப்படுது அனாதிக்கெல்லாம் அந்தம் கிடையாது சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா எப்படி மித்தியாவது ஒன்றாவது அது சொல் மாத்திரம் என்பது கேள்வி நாதனி இந்த சங்கை நசிப்பதற்கு உத்தரத்தை இந்த கேள்வியை கெடுப்பதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் அதனாலே யோதி நீங்கள் கூறி அருள்க சொல்லீர்களாக என்ன கேட்ட உடனே குறவன் குருநாதரானவர் உத்தரவும் சொல்வான் பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார் விரி ஒரு விவேகமுற்றோய்மாய் வினவுகின்றாய் பொறைசெய்யும் உத்தரத்தை உளத்துடன் ஒருமையாய் கேழ் கருதனாமயலினாலே கற்பனை ஆவதெல்லாம் உரியனர் பிரமாணத்தால் ஓஞ்சலில் உண்மையாக இருபத்தி பாட்டு அதை பதில் சொல்கிறார் விரிவு உரு விவேகமுற்றோய் நீ முடனாக காலம் போய் இப்போ காரணத்தினாலே உன் விஸ்தாரமாக விரிவு விவேகம் பெற்றிருக்கிறாய் அப்படிப்பட்ட சிச்சனாகிய உனக்கு விகிதமாய் கேள்வி கேட்கவும் மனோபா வந்துவிட்டது அதனாலே வீதமாய் விகிதமாயின் விகிதம்னால் உடன்பாடாயின்னு அர்த்தம் சம்பந்தமில்லாத கேள்வி கேட்கறதில்லை விகிதமாய் வினவுகின்றாய் பொருத்தமாக கேட்கின்றாய் ஒரே செய்யும் உத்தரத்தையும் நான் சொல்லக்கூடிய பதிலை உளத்து உடன் அதாவது மனது ஒருமைப்பாடும் குளத்துடன் ஒருமையாய் கேள் என அது ஏகசியத்தோடு கேட்கணும் இதே பெரிய தகராறு எல்லா சாஸ்திரங்கள்லையும் ஒருமைப்பாடாக கேளுங்க கேளுங்க சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்க சிறதாக கேட்கலன்னு சொன்னாக்க சில பேர் சும்மா போயிடுறது தான் சில பேர் சாபம் போட்டுறாங்க சரியாக கேட்கல திருமான்கே கோமிச்சு திராபராணத்தில் வருது அட்டமாசித்துறை திருவிழாத்துல பார்வதி தேவி அட்டமாசித்தியில் பற்றி சொல்லணும்னு சொன்னார் அப்படி கேட்டால் சொல்கிறேன்னு சொன்னால் கேட்கணுமா இல்லை ஒருமைப்பாடாக ஒரே பாடாக கேட்கணும்னு சொன்னால் அது காதல் உலையில அந்த ரேகத்துக்கு வர்ற மாதிரி அப்படி போகல உழைய மாட்டேங்குது அப்படி உங்க தூங்க ஆரம்பிச்சுக்கம்மா கொஞ்சம் நேரம் பார்த்தார் சரி யாராயுது ஒருமைப்பாடாக கேட்கணுன்னு சொன்ன பிறகு இந்த அம்மையார் வந்து இப்படி தூங்குனாக என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால் கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் கோவம் திசை என் பாருங்க கோவம் சேருவான கோவத்துக்கு பாருங்கள் ஏ போனால் போட்டு விட்டுற வேலை தானே சரி இன்னொரு தூக்கிட்டு போட்டுன்னு போதா போகலாம் இல்லை பாருங்க அது என்ன காரணம் அது ப்ராணா இங்கே கோவத்தை உண்டாக்குது கேரணும் இல்லை அவர் கோவம் இல்லை இந்த அம்மா இன்னும் சாபம் பட வேண்டிய பிரார்த்தம் இருக்குது உழவு வாரமாக அதன் மூலமாக எத்தனை நன்மைகள் ஏற்பட வேண்டியிருக்கு அதுக்காக தான் ராமாயணத்தில் சீதை ஒரு சொல்லு சொன்னதுனால தான் லட்சுமணன் போனது சொல்லாமல் இருந்தாக போகமாட்டான் சொன்னதுனால போச்சு அண்ணனுக்கு சாபம் இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அண்ணன் மனைவி எனக்கு மணிகான்னு நினைக்கிறியா அதான் போனது போல அவர் சொன்ன உடனே சரி இது அபாண்டமாக போச்சு அது நம் தெரியும் அவருக்கு மரணம் இல்லைன்னு இந்தம்மா நம்ம மாட்டிங்க நம்ம வேறே அபாண்டமாக சொல்லிவிட்டது சிவசிவா ராம ராமான்னு சொல்லிக்கிட்டு சரி அப்போ கூட ஒரு மந்திர கோடு நான் மூணு கோடு போடுறேன் தாண்டி வராம இருக்கணும் யாராவது தனியார் வேற வருவாங்க ஆசிரம் இருக்கிறதுனால தாண்டி வந்து போடப்படாதுன்னு சொல்லிட்டு போனாலும் கூட கேட்கல பாருங்கள் வர போட்டு வந்து அது தூக்கி போயிட்டாங்கள எப்படி ராமாயணம் எப்படி சொல்லுங்க பலபராஜம் வந்துடுச்சு கைலாசத்தில் போக பாக்கியான வச்சு போ போதும் ஆகிடுச்சு இன்னும் குறையிருக்கு பூலோகத்துக்கு பிறக்கல் இருக்கு அதை சொல்லிவிட்டார் ஏ பெண்ணு பெண் புத்தி பெண் புத்தி அம்பாங்க இன்னைக்கு காட்டு போட்டு பூலோகத்தில் நீ சே சேதத்தை இல்லாமல் கேட்டதுனால சிறுதாக கேட்டால் முடல் அர்த்தம் மூடர்களாகிய செம்பர குளத்தில் பெற போக அப்படின்ட்டா அவன் மீன் பிடிச்சிங்கிறதா அவருக்கு என்னது மீன் பிடிக்க சாக்கிட்டா அப்படின்னுட்டான் ஐயோ நான் முடல்கள் கூட எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்ன சரி முடர்களுக்கெல்லாம் ராஜனாக இருக்கான் எம்பட ராஜன் அவனுக்கு மகளாக போயிடிறப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் போக அப்படின்ட்டேன் பாருங்கள் என் கோபந்திசாக போயிருங்க காரணம் என்ன அவர் கோபத்தை தூண்டி விடுவது பிரார்த்தம் இப்படி ஒரு பிறந்து அங்கே இருக்க வேண்டிய ஒரு கர்மம் இருக்கு பாருங்க ஏழைகள் ஏதோ தொழில் ஆளு பேர் சரி அது போனால் போகட்டும் அப்புறம் அவங்க வந்தாங்க முருகர் கணேசர் வந்துட்டாங்க முருகரன் இவர் என்ன பண்ணார் கணேசரு இந்த சாஸ்திரங்கள் இருந்ததுனால தானே இவர் சொன்னார் தூக்கி சமுதிர தூக்கி எழுத்துக்கிட்டார் அம் அவர் என்ன பண்ணார் முரு கணேச முருகர் கையில் பிடிச்சிருந்தது புளங்கி எரிஞ்சுக்கிட்டார் அவர் அது பழுகி வேண்டா கையில் பிடிச்சி எழுதி எரிக்கிறேன் அம்மா பக்கம் ஜெர்ந்துக்கிட்டே நீ போய் வயசு குழுக்கிற வரதா அப்படி போயிட்டார் அவர் என்ன பண்ணுறது பூமியினா பறிச்சிருந்தார் அதான் பூமி குருத்ரசிரமன் போயிருக்கு அவன் போய் பறந்துட்டான் அப்புறம் என்ன ஆச்சு கணேசரை போ தன்னுடைய அம்சமாக இருக்கிறதுனால பெஸாக அடங்கிட்டேன் ஏன்னா அவருக்கு போட்டது நமக்கே வரும் அதனால் வேண்டாம்ட்டார் சரி அவன் அவருக்கு போயிட்டார் பெறம் மேலே பாருங்கள் நந்தியை கூப்பிட்டேன் அம்மா நான் வந்து இங்கே ரெண்டு பேர் தகராறு பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் எப்படி அவர் ரெண்டு பேர் விட்டேன் வாட்ச்மேன்னு விட்டதுன்னா உனக்கு தப்பு போட்டதுனால சரியாக பார்க்காதனால சொ மீனா பறவை போ அப்படின்றார் மீனா பறை சொல்லார் மீன் நழிஞ்சு நெழிஞ்சி போதும் இல்லை இப்போ நெழிஞ்சிக்கிட்டே போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்மன் எவ்வளோ சிரமமாக இருப்பாருங்க அவங்க தான் உரிமையாளர் ராஜே அவங்க விட்டதுனால பெரியவர் திட்டார் விட்டு உள்ள சின்ன ஒரு திட்டு விட்டால் பெரியவர் சிட்டு என்ன பண்ணுறது பெரிய சிக்கல் ஏதோ ஒரு சிட்டு ஆராய்ச்சா வேண்டியிருக்கு அப்படிங்கிற கருத்து அதுவும் இருக்கிறதுனால அது சாபம் இல்லைன்னா சாபம் வராது நிறுவாங்க அதுபோல் சாஸ்திரங்களில் சிலஜியோடு கேட்கலன்னு சொன்னால் அது சில பேர்களுக்கு கோவம் வந்து சாப்பிட்டுருவாங்க சில பேர் இப்படியே போட்டு விட்டுறது தான் இப்போ அந்தமே வர்றாங்க நம்ம என்ன சாபமாக போடுறோம் நீ படுத்து கொட்டை மட்டும் விடாதுனு சொல்கிறோம் அவ்வளோதான் தூங்கு கோட்டில் மட்டும் விடாதே எல்லா அடுத்த அடைஞ்சு போயிருக்காது காஞ்சு சொல்றது என்ன கோட்டை கூட விடலாம் உரை செய்யும் உத்தரத்தை உலத்துடன் ஒருமையாய் கேள் கருதுனா மயல் மயிலினாலே அதாவது இது சிந்திக்க முடியாத ஒரு மயக்கம் உலகமே மயக்கம்தான் விவரிக்க முடியாத ஒரு மயக்கம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ மயக்கம் அது பெயர் பட்ல சிங்காரம் கூப்பிடல அப்படித்தான் இது ஒரு மயக்கம் தான் பிரமாண தோடம் பேர் அப்படி போய் எத்தனையோ மயக்கம் கருதனா மயிலினாலே கற்பனை ஆவையெல்லாம் உரிய நல் பிரமாணத்தால் ஓர்ந்திடின் உண்மையாக அதுக்கு பிரமாணம் இருக்கு சாஸ்திர பிரமாணம் இருக்கு சுருதி யுக்தி அனுபவம் இந்த மூன்று வகை பிரமாணங்கள் சொல்லப்பட்டுள்ளன அத்தை பிரமாணத்தினாலே அதை விலக்கிக் கொள்ளலாம் ஆகவே பிரமாணம் இல்லைன்னா வாழ் கிடையாது ஆசிரியர்களுக்கும் பிரமாணம் இருக்குது ஏன் கடவுள் இல்லைங்கிறான் தலைவர் சொல்கிறாங்கிறான் தலைவர் தான் பிரமாணம் அவனு நூல் எழுதி வச்சிருக்கார் இல்லைன்னா அதை பார்த்து சொல்கிறான் பா இந்த இடத்துல இல்லை இல்லை அப்படிங்கிறான்னு அவனுக்கும் பிரமாணம் இருக்கு சகலமானவர்களுக்கு பிரமாணம் இல்லை வாழ் கிடையாது வைத்தியர்கள் அவனுக்கு வைத்தியசாஸ்திரம் இருக்குது அது பிரமாணம் அதே போல் தான் அரசியல்வாதிகள் அரசியல் பிரமாணம் சட்டம் எல்லாம் இருக்குது அது ஒரு பிரமாணம் வேணும் அது சூரியதி பிரமாணம் தான் முக்கியம் அதுங்க யுக்தி பிரமாணம் அப்புறம் அனுபவப் பிரமாணம் மூணு பிரமாணம்னு சொல்லப்பட்டுருணும் அது எதாந்தது அனுபவப் பிரமாணம் அதிகமாக வரும் மற்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்பிரமாணம் சொல்லலாம் ஆகவே மயக்கத்தை போய்கொள்ளாமயக்கத்தை போக்குவது பிரமாணம் தான் எப்படி வைத்தியசாஸ்திரம் சொல்லப்பட்ட பிரமாண அனுசாரமாக மருந்து தயார் பண்ணி கொடுக்கும்போது சம்மந்தப்பட்ட நோய்கள் நீங்க இல்லைனவோ அப்படி போல் இங்கே வேதாந்த சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு சொல்லும்போது இந்த மயக்கம் நீங்கி போகும் அதனால் மயக்கம் நீங்கிறார் உரிய நல் பிரமாணத்தால் பொருத்தமான உயர்ந்த அளவையின் காரணமாக ஓர்ந்தில் ஆராய்ச்சியை பார்த்தால் உண்மையாக நீ கேட்ட கேள்வி உண்மையாகாது என்று சொல்ற ஒரு வழி ஒரு விகாரம் ஓர் செய்யால் ஓர் பற்றின்றி மருவிய ஆன்மாவின் கண் மன்னியமயலால் அன்றி ஒரு பொருள் புணர்ச்சியேனும் உண்மையாய் ஒன்றமாட்டா நிருமல ககனத்தின் ககனத்தின்கண் நீலபேதாதியை போகோல் எழுநூற்றி இருபத்தஞ்சாவது பாட்டு இப்போது ஆரம்பிக்கிறார் பிரமாணத்தினாலே வருன்னு சொல்லி பிரமாணம் சொல்கிறார் ஒரு வடிவு ஒரு விகாரம் ஓர் செயல் ஓர் பற்று இன்றி மருவிய ஆன்மாவின் கண் ஆன்மாவின் அச்சனம் சொல்கிறார் அதுக்கு ஒரு வடிவு கிடையாது ஒரு விகாரம் ஒரு மாறுதலும் இல்லை ஓர் செயல் அது எந்தவிதமான செயலும் செய்யாது நிற்குணம் நிர்சங்கம் அகர்த்தா அபோக்தா இதெல்லாம் வருது ஓர் பட்டு இன்றி அது ஏதும் பட்டுதலும் கிடையாது நிர்லேபன் நிசம்பந்தன் அப்படி சொல்லப்படும் அப்படிப்பட்ட மறுவிய ஆன்மாவின் கண் இந்த லட்சணங்களே பொருந்திருக்கின்ற ஆத்மாவடத்தில் மன்னிய மயிலாளன்றி தத்துவஜானம் வர்ற வரைக்கும் நிலை இருக்கும் அது அப்புறம் நிலைப்படாது அது மன்னியான்னு பட்டன் மன்னிய தத்துவானம் வருவதற்கும் வருவது வரும் வரைக்கும் நிலையாக இருக்கின்ற மயக்கத்தினால் ஒரு பொருள் புணர்ச்சியானும் எந்த ஒரு பொருளும் என்னுடைய சம்பந்தம் ஆனும் உண்மையாக ஒன்ற மாட்டான் ஆத்மானத்தில் யதார்த்தமாக பிறந்ததே இல்லை அப்புறம் என்ன இருக்குது கர்ப்பி சம்பந்தம் பேர் வாசு சம்மந்தம் கிடையவே கிடையாது கர்ப்பியூ சம்பந்தம் பழுதியில் பாவம் தோடுறதுன்னா அது கர்ப்பியூ சம்பந்தம் தான் அதனால் கர்ப்பியூ சம்மந்தம் இருக்கு அது விசாரம் பண்ண பார்த்து பார்த்தோம்னா அது போயிருக்கு வாச சம்பந்தம் போகாது இந்த பழுதியில் பாம்பு கிழிஞ்சில வெள்ளி இதெல்லாம் விசாரம் பண்ண போயிருக்கு அது வெளியே ஒரு கற்பிதம் இது சோபா நிர்வாகி பிராந்திக்கு மிக பொருத்தம் சோபாதி பிராந்திக்கு விசாரத்தினால்தான் போகுது கடல் ஜலம் விசாரம் பண்ணாலும் கூட ஜலம் ஜோலிதான் இருக்குது அது ஒரு பிராந்தி அப்படி சோபாதி பிராந்தின்னு பேர் எப்படியாவது கருத்துக்கு இல்லைன்னாலும் கூட கண்ணுக்கு தோற்றமுள்ளு இங்கே பழகையில் பாம்பு இருக்கு அது விளக்கு கண்ணுக்கும் இல்லை கருத்துக்கும் இல்லை அப்படி போல் இந்த மயிலாளன்றி ஒரு பொருள் புணர்ச்சி ஏனும் உண்மையாக ஒன்றமாட்டான் வாஸ்தவமாக சம்பந்தம் இல்லை கற்பி சம்மந்தம் உண்டுன்னு அர்த்தம் இதுதான் ஜட நிச்சயம் இருந்தால் ஞானின்னு பேரும் இந்த கொள்கை யாருக்கு ஜடமாக இருக்கோ அவன் ஜட ஞானின்னு பேரும் படிக்கிறோம் அப்புறம் மறந்துடுறோம் அது என்ன இருக்குது எதை படிக்கிறவருக்கும் சரி அவ்வளோதான் இப்போ புரோட்சம் ஜட பரோட்சம் கூட அர்த்தம் அதில் தான் படிக்கிற நேரத்துக்கு பிரம்மத்தின் இடத்துல ஆத்மா இடத்துக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் என்னான்னா ஒன்றும் புரியல எப்பவும் போலவே வாரம் பண்றோம் அதனால வாச சம்பந்தம் ஆத்மாவிடத்தில் எந்த பொருளும் கிடையாது இதுதான் நிச்சயம் இந்த நிச்சயம் தான் பேர் நிருமல ககனத்தின்கண் உதாரணம் சொல்ற எந்த விதமான அசுத்தம் இல்லாத ஆகாயத்தின் இடத்தில் நீல பேதாதியை போடணும் நீலநிலம் மட்டுமல்ல கொப்பரை கவித்தாற்போ ரூபம் இருக்கு அந்த ரூபத்தை நம்ம தெரிஞ்சு பார்க்குறோம் ஆகா ஆகாய நிரளமாக இருக்குது கொப்பரை ஒத்த மாதிரி வட்டமாக இருக்கிறது என்றெல்லாம் சிந்தனை பண்ணுறோம் வாசகமாக அது ஒரு இருட்டு தான் நீளம்ங்கிறது ஒரு இருட்டு தான் மேகம் மூடு பண்ணி வரும்போது பாருங்கள் பக்கத்தில் ஆள் கூட தெரியாது அது அது இருட்டு அது வெள்ள வெள்ள நிறைவு உள்ள இருட்டு அது நிறுமில் இருட்டு இப்போது கூட பாருங்கள் மாடி மேலே மலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தூரமாக ஏதோ ஒரு போ மூடி மேகம் மூழ்கிற மாதிரி தெரியும் தூரமாக பார்த்தோம் வெயில் வெயில் இருந்தாலும் கூட ஒரு ம மூடம் மாதிரி தான் இருக்கும் அதுதான் அது இயல்பாகவே மாயினுடைய தோலாவத்தியன்னு பெற இருக்கு தோலாவத்தி முடிக்கிட்டே இருக்கு முடிவு நீங்கள் பக்கத்திலே வரும் அப்போ தான் நமக்கு தெரியுது இங்கே இங்கே இருந்து யாரும் தெரியலேன்னு சொல்கிறோம் இது வந்து மெலிசாக இருக்கிறதுனால கனமில்லா இருக்கிறதுனால தூரத்தில் இருக்கிறது தெரியுது இங்கே இருக்கு நம்முடைய பார்வையானது அல்லது சூரியனுடைய ஒளியானது அதை போய் நீக்கு நீக்குது இங்கே ஆனால் நம்ம பார்வை குறையும் அதனால் மீண்டு வந்திருக்கு பார்வை இது வரைக்கும் எட்டுதோ அது வரைக்கும் தோற்றம் இருக்கும் பார்வை எட்டில்னா இருட்டு தான் இருக்கும் அதோடு இந்த ரூபம் இருக்குது அது எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் அது நம்முடைய பார்வையும் கோளாறு தான் நம்முடைய பார்வை ஒரு மைல் நீளத்துக்கு போதுன்னு வச்சுக்கோங்க மேலே அண்ணாந்து பார்த்தா ஒரு மைல் நீளம் கிழக்கு ஒரு மைல் நீளம் மேற்கு ஒரு மயில் நீளம் தெற்கு வடக்கில் ஒரு ஒரு மைல் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும் ஒரு வட்டமாக தான் கொப்பரை கழுத்து மாதான் இருக்கு அதனால் நான் பார்வை வந்து கோலாறைய ஒளியே அங்கே ஒரு வட்டம் கொப்பரக்கலத்து மாதிரி உருவமே கிடையாது பார்வையானது அவ்வளோ எட்டுது நாலு பக்கத்திலையும் அஞ்சு பக்கத்திலையும் பத்து திக்குலையும் எப்படி இருக்குது ஒரே அளவு தான் நம்ம பார்வை சொல்லுது ஒரு மெயில்னா ஒரு மைல் ரெண்டு மீல் ரெண்டு மைல் தான் நான் போகிறதுனால அப்படியே ஒரு வட்டமாக தெரியுது பாசம் வட்டம் கிடையாது மேகம் வந்து கீழே இருக்கிற மாதிரி தெரியுது மேகன் ஏன் நமக்கு அந்த மேகமானது அப்படியே பரவலாக நேராக இருந்தாலும் கூட அப்படியே பாவரையானது ஒரு மைல் நேரத்து தான் எட்டுது ரெண்டு மைல் எட்டுதுன்னா அந்தளவுக்கு அந்த மேகம் அப்படி இறங்கி போச்சுன்னா ரெண்டாவது பூமியினுடைய சுழற்சி இருக்க வட்டமாக இருக்காதனால அது அப்படியே பூமி வளையுது அது வளையிற அளவுக்கு அது நிற்குது அப்படி நிற்கும்போது அது எந்த அளவுக்கு இங்கே உயரமோ அந்தளவுக்கு அந்த உயரம் இருக்குது அது நமக்கு கீழே சாஞ்ச மாதிரி தெரியும் இதெல்லாம் மயக்கம் அவச்சாரதிஷ்டையில் இப்படிதான் தோற்று அதுபோலத்தான் விசார மார்க்கத்தில் ஆத்மாவானது எதோட சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்போது சம்மந்தப்பட்டதாக தெரியுது அவச்சாரதிஷ்டை தான் அதனால விசாரணை கொடுத்த ககனத்தின்கண் நீல வீதாதியைப் போல் எவ்வளோ ஒரு ஒருவரும் புணர்ச்சியானும் உண்மையாக ஒன்ற மாட்டான் அதில எது இல்லையோ அப்படி போல் இங்கேயும் இல்லை என்றார்குணான மாவிற்கு சொல்லிய ஜீவபாவம் புறையொரு புத்திதண்ணின் பொய்மையல் அவனால் தோன்றும் எழுநூத்தி இருபத்தாறு பாட்டு பிரிவு அரு சாட்சியாகி இது கூட பேதம் கிடையாது சாட்சி பாவனை நம்ம வறுமையானால் அதில் பேத பாவனை இருந்தால் சாட்சி பாவன அர்த்தம் இந்த பஞ்சகோஷங்களுக்கு அதன் காரியங்களுக்கு சாட்சின்னு சொன்னால் எல்லா உலகங்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் சாட்சியாக இருக்கும்போது சர்வசாட்சின்னு பி அதனால் பிரிவு கிடையாது பிரிவு அரு சாட்சியாகி பிரத்திய குருவமாகி அது எப்படி இருக்குது பிரத்யேகம்னா உள்ளேனு அர்த்தம் எங்கே உள்ளே சரீரத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே அந்த கண்டு தான் வலைப்பட்ட சேதனமாக இருக்கிறது நிருமல நிறுவிகார நிற்குண போதானந்த சர்வமாம் இன்னும் ஆன்மாவை சொல்லும்போது நிருமலம் மலம் இல்லை மலம் வச்சே ஆவணும் சொல்லக்கூடிய முக்கூட்டங்களும் கிடையாது நிருவிகாரம் எந்தவிதமான பரிணாமம் அடைகிறது இல்லை நிற்குணம் குணங்கள் எல்லாம் மாயினுடைய சம்பந்தம் வழியாக ஆத்மாவுக்கு கிடையாது போத ஆனந்த போதம்னா அறிவு அதோடய ஆனந்தமாக இருக்கிறது அதனுடைய சுரூபம் அதுதான் அது சச்சியானந்துடையமாக இருக்கணும் அர்த்தம் சுவரூபமாக சச்சிதானந்த சுவரூபமாக இருக்கின்ற ஆன்மாவிற்கு அவருடைய உண்மை சுரூபத்திற்கு சொல்லிய ஜீவபாவம் இப்போது அனுபவத்திலே இருக்கின்ற இந்த ஜீவ பாவனையானது புறவுறு புத்திதண்ணின் குற்றம் புரிந்த புத்தியின் பொய்மையல் அதனால் தோன்றும் பொய்யான ஒரு மயக்கம்தான் காரணம் மயக்கத்தினால்தான் தோட்ட தேவழிய மயக்கம் இல்லைன்றா இந்த உலகத்தில் சத்தியபுத்தி சுகபூஜி இருக்க சரீரத்தில் நான் எனதுங்கிற பாவனை இருக்க அவ்வளோ மயக்கம் இருக்கு பாருங்கள் இந்த மயக்கத்தை இப்படி விசாரணத்தினால போக்கலாமடிய வேறு மந்திர சந்திரம் போக்க முடியாது அதனால் இந்த விஞ்ஞானமய கோஷம் இப்படி செய்யுது கோஷம் என்ன மறைப்பு விஞ்ஞானம் என்றால் நிச்சயம் கத்தாத்தின் உடையது புத்தி நிச்சயத்தின் உடையது அது நிச்சயம் பண்ணது உலகமானது சத்தியமென்றும் சுகமென்றும் அதில் இருக்கின்ற தேகமானது சத்தியம் என்றும் சுகமென்றும் நிச்சயம் பண்ணுறது இதுதான் மயக்கம்னு பேர் இப்படிப்பட்ட ஒரு மயக்கம் இருக்கு இந்த மயக்கம் தான் பந்தம் இந்த பந்தம் கொடுக்குறது அது விசாரம் பண்ணி தான் போகணும் என்று பின்னாலும் சொல்ல போகிறார் ஆகவே இந்த மயக்கத்தை பற்றி இப்போ சொல்கிறார் முதல்ல இந்த மயக்கம் எப்படி வந்தது ஏன் வந்தது என்று சொன்னால் அதான் சாமர்த்தியம் சாமர்த்தியம் அப்படி இருக்கு சாமர்த்தியத்தை விசாரித்தனால தான் கெடுக்கணும் அப்படி கெடுக்கலன்னு சொன்னாக்க பந்தம் தான் புத்திதன்னின் பொய் மயல் அதனால் தோன்றும் இது மயக்கம் உண்மையான மயக்கம் இல்லை பொய்யான மயக்கம் அதனால இந்த ஆன்மாவிற்கு பந்தம் தோற்றுக் கொண்டார் ஓதிய நீதியாக ஊனமா மயலினாலே சாதமாம் ஜீவபாவம் சத்தியமாகும் ஏதமா மயில் இறக்கில் ஈதுடன் போகும் ஏத வத்துவாக வியல்வினால் அணகமைந்த மீண்டும் சொல்றார் எழுநூத்தி பாட்டு ஓதிய நேதியாக மேலே சொல்லப்பட்ட கிரமமாக ஊனமா மயலினாலே குற்றம் பொருந்தி இந்த மயக்கத்தினாலே சாதமாம் ஜீவபாமம் உற்பத்தியான ஜீவ பாவனையானது சத்தியமாகாது என்றும் சத்தியமாகாது அது பொய்யே தான் ஏதமாக மயல் இறக்கில் முற்றம்புறுந்திய மயக்கம் நீங்குமே ஆனால் ஈடு இறந்து போகும் இது உடனேயே அந்த மயக்கமும் போயிடும் மயம் பயக்கம் போச்சுன்னா அஞ்ஞானம் போயிடுது பந்தம் போயிருது ஏது ஏனில் வத்து ஆகா இயல்பினால் அணகமைந்த பாவமற்ற சிசியனே இது ஒரு வஸ்து ஆகாது வஸ்தான திருக்கால அபாத்தியமாக இருப்பது சத்துன்னு சொல்லப்படுறது இவர் பொய் பொருள் இன்னதென்று விளக்க முடியாத ஒரு பொய் இது எப்படா வந்தது ஏது வந்தது எனக்கு எதுக்கு வந்தது அதான் சொல்ல முடியாது அனிர்வசனியம் அனிர்வசனியமும்னு கண்டுபிடிச்சாங்க வேணத்தில் சொல்ல முடியாத ஒரு வஸ்து சொல்ல முடியாத வஸ்து எப்படியா போக்கணும் விசாரத்தினால் போயிடுது அஞ்ஞானம் வந்து அது அனாதி அது சொல்வதில்லை மெஞ்ஞானத்தால் விடுமென்றவர்கள் என்ன அஞ்ஞானம் எப்படியும் வந்துடுச்சு அது அனாதி அனாதக்கு அந்தம் உண்டு மெஞ்ஞானம் வந்தால் போயிடுது இருட்டு வீட்டில் தங்கி போச்சு அது இட்டு போக்குறதுக்கு விளக்கேற்றா போயே போயிடும் விளக்கேற்றினா போகாது எங்கே போகுது அங்கேயே அடங்கி போகிறது தான் எங்கே அது வெளிச்சத்துக்குள்ளே அடங்கி போகுது இல்லைன்னா அது தலை அதே போலந்தான் எங்கே நிறைய பிரம்மஸ்வரூபத்தில் மாயான நழல் மாதிரி அப்படி தங்குதுன்னு சொன்னால் தத்வஞானம் வரும்போது எங்கே போகுது எங்கேயும் போகிறதுல அங்கேயும் அடங்கிறது தான் அதோடய வேகம் வெளிப்படுறதில்லை அவ்வளோ அப்படியே தங்கிறது தான் தத்வஞானம் குறைஞ்சானே தளர்த்துக்கு அப்படின்னு தீபம் குறையட்டும் அப்படியே பழையபடி தளத்துக்கும் வந்துடும் எங்கேயும் போகிறதில்லை அப்போது அழிக்க முடியுமா அது இங்கே இல்லைன்னாலும் எங்கே தத்துவ சாரம் இருக்கோ அங்கே அது அடங்கும் வழியோ மற்ற அதில் மேலம்தான் இருக்கும் இப்போ விளக்கு இங்கே ஏற்றிருக்கோம் இங்கே இல்லை அந்த பின்னால் எல்லாம் விளக்கு ஏற்றல அங்கே இட்டாக தான் இருக்கும் இட்டு வியாபகம் தான் அதுபோல் மாயை வியாபகமாக தான் இருக்குது பிரம்மத்தை ஆசிரியத்து கொண்டு வியாபகமாக அது பிரம்மத்தையே மறைக்குது சுவாசரிய சுவாசியம் தண்ணி ஆசிரியத்து தண்ணியே மறைக்குது அடிப்படை சாமர்த்த அது மாயினுடைய சாமர்த்தியத்திலாம் கண்டுபிடிச்சி அதை ஒழிச்சு கட்டணும்னு சொன்னால் விசாரம் தான் முக்கியம் சத்துகுண மாயை சகாயத்தினாலே ரஜோனுக்கு அம்மோ குண மாயை நீக்கலாம் அது மாதிரி சத்துக்குணமும் போயிருது வேட்டியில் அழுக்கு போகிறதுக்கு சோப் போட்டு வச்சு அப்புறம் அழித்து துவைக்கிறோம் அழுக்கும் போது சோப்பும் போயிடுது அது சோப்பு நிறைய எல்லாம் சேகரம் பண்ணலாமா முடிய மாட்டேங்குதே அதோட போயிருது அப்படி போகல இந்த புண்ணிய நிஷ்கா புண்ணியத்தின் காரணமாக விசாரம் செய்கிறோம் விசாரம் செய்கிறதுனாலே மயல் நீங்க போகுது அதோட நிஷ்கா புண்ணியமும் கழிஞ்சு போகுது இப்படி என்னையா லாபம் அழுக்கு போய் சோப்பு போன பிறகு அந்த வஸ்திரம் பிரகாசிக்குது அப்போ சந்தோஷம் கொடுக்குது நமக்கு ஆ நல்லாயிருச்சப்பா அழுக்கெல்லாம் போயிட்டு சொன்னேன் அதுபோல் புண்ணியம் வரை சம்பாதிக்கிறது பாவத்தை நீக்கிறதுக்கு பாவத்தை நீக்கின பிறகு அது புண்ணியம் கழிந்த பிறகு என்ன வருது ஆத்மா விளங்குது ஆத்மா விளங்கும்போது ஏ அது ஆத்மா சுபாவம் என்னது ஆனந்த வடிவம் அப்போ ஆனந்தம் வழிபடுது அதனால தான் நிஷ்கா புண்ணியம் செய்யுங்க செய்யுங்கிறது நிஷ்கா புண்ணியம் போகபாக்கியத்தை ஏதும் இல்லையே அப்படின்னு சொன்னால் பகபாகத்தில் எந்த சுகம் கிடைக்குதோ அதோட ஆயிரம் கோடி மடங்கு சுகம் அது கிடைக்குது அது உண்மை உண்மையில் தெரிஞ்சவங்க அது பிரியப்படுறாங்க நிசா புண்ணியன் ஜெயனுக்கு காமி புண்ணியம் செய்கிறதே கஷ்டப்படுறாங்க மக்கள் உண்மை தெரியாதவங்க நிசாமண்ணியம் செய்கிறது எங்கே ஆஸ்பால் போகிறாங்க அதே புண்ணியந்தான் பாவனை தான் மாற்றம் வேறன்னா இருங்க கருணன் ஆயில் பூரா தர்மம் செஞ்சு புண்ணியம் சம்பாரித்து வச்சான் படிசையில் பதினாலாவது வித்தியத்தில் வந்து கண்ணகுரான் பிராமண்ணா வந்து கேட்குறார் அப்போ இருக்கும்போது வந்துருந்தால் நான் கேட்பேன் கொடுப்பேன் புத்தகத்திலே நான் சாக போகிறேன் என்கிட்ட என்ன இருக்கு என்ன இப்போ கூட இருக்கிறதே கேட்குறேன் என்ன இருக்கிறதுக்கு என்ன என்ன இருக்குது எங்ககிட்ட இதுவரை சம்பாதிச்ச புண்ணியம் இருக்கு அது எப்படி இருக்குது பாருங்க இது வாரி ஆயிரம் பேர் சம்பாதிச்ச புண்ணியத்தை எப்படியாக கொடுக்குறது கொடுப்பாங்களா யாராவது சொல்லுங்க கொடுப்பாங்களா பொருள் கொடுக்கும்போது புண்ணியம்னு நினைச்சாலும் ஒரு பொருள் சேவை பண்ணுறோம் எது தேவை பண்ணுறோம் தானமோ தர்மமோ அல்லது உடல் சேவை எதுவும் சார் செய்யறோம்னா புண்ணியம்னு நினைச்சாலும் கொடுக்கணும் பிறருக்கு உரிமையாக்கணும் புண்ணியம் வருதுன்னு நம்பிக்கை இருக்கு இல்லை ஏதாவது செய்வோமா சாப்பாடோ அல்ல ரொக்கமோ அல்ல வசரங்களோ அல்லது ஏதோ ஆகும் ஓ உரிமை ஆக்கிரமே சொன்னோம் அப்போ நாங்கள் புண்ணியம் இருக்குன்னு நம்புகிறோமா இல்லையா இல்லைன்னு செய்வாங்களா எப்படி சொல்லுங்கள் யாரும் செய்ய மாட்டேன் அது நம்பிக்கை இல்லாதனாலும் செய்கிறது இல்லை அது செய்ய மாட்டாங்களே நம்பிக்கை இல்லாத செய்கிறாங்க அப்போ செய்யும் போது புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்குது புண்ணியம் வருதுங்கு நம்புகிறாங்க நம்புறதுனால செய்கிறாங்க அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் புண்ணியம் தானே அன்னதானமாக இருந்தாலும் சொன்னதானமாக இருந்தால் வசத ஏதோ புண்ணியந்தானது அதே போல் உண்ணியும் ஒரு பொரு தோன்றிய பொருளுக்கெல்லாம் ஓதுமும் மயலும் மட்டும் உண்மையும் அந்த மட்டேதியு சற்ப முதன்மையலாலே தோன்றி காது செய் கணத்தில் இறக்குமன்றோ எழுநூற்றி இருபத்தெட்டாவது பாட்டு விவேக் சோடாமணியில் இதுவரைக்கும் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லிட்டு வருவார் அந்த விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்வது ஒரு கர்த்தாத்தன்மை ஓடு கூடிய ஒரு மயக்கம்தான் வாசமாகவே மாயை மாயா காரணங்கள் ஒரு மயக்கம் தான் சொல்லப்படுது அது என்னவென்று விவரிக்க முடியாத ஒரு மயக்கம் அப்படிப்பட்ட மயக்கம் அது சாதாரணம் இல்லை அது விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் ஒழியே வேறு எந்தனாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சாஸ்திரத்தில் விசாரமாக தீட்டு போகிறாங்க அதுமாதிரி பெரிய மயக்கம்தான் சாமான்யம் இல்லை அதுக்கு திருஷ்டாங்கம் டிவி சினிமா துறை காட்சிகளும் டிவி காட்சிகள் தான் அதை பாருங்கள் அந்த திரையை ஆதாரமாக கொண்டு அந்த காட்சிகள் என்ன போடு போடுது ஆனால் விசாரணைக்கு ஒன்றுமே கிடையாது அனுப்பிறமான கூட இல்லை என்ன வேடிக்கை பாருங்கள் ம் பார்க்குறவனுக்கும் சம்மந்தம் இல்லை திரைக்கும் சம்மந்தம் இல்லை திரைப்போல் பிரம்மம் பிரம்மத்திரத்தில் நவர பிரபஞ்சம் பார்க்குறவனு போல் சாட்சி ஜீவன் ஐட்டானி சேனம் கோலத்தன் அதுபோல் அந்த காட்சிகளுடைய செயல்பாடு எப்படியோ அப்படித்தான் இதெல்லாம் காட்சிகள் தான் வெறும் காட்சிகள் தான் இது எல்லாருக்குமே அனுபவம் ஆனால் விசாரம் பண்ணுறதில்லை சொப்பன திஷ்டாந்தம் சொல்லலாமால் பல அபிப்பிராய பேதங்கள் இருக்குதுனாலும் இதில் அபிப்பிராயம் இருக்கிற நியாயம் இல்லை எல்லாருக்கும் அனுபவம் தான் ஒரே அனுபவம் தான் இது அதனால் என்னென்ன பாடுபடுது அது க கதையெல்லாம் கோர்வையாக கொண்டு போகிறாங்க பிராகதிவசம் காமக்குறாதிகள் அத்தனையும் தான் இருக்கு ஆனாலும் இல்லதான் பாருங்க வேடிக்கை வாஸ்தமா இல்லை கற்பிதமா இருக்கு அர்த்தம் அதே போலதான் இந்த பிரபஞ்சமானது நம்முடைய பிரபஞ்சம் எப்படி திரையில்